வணக்கம் ஏப்ரல் முப்பது இரண்டாயிரத்தி நட்டினையின் பொது அறிவு குவியலுக்காக அறிமுகத்தில் இருந்து சே ஞான நேற்றைய கேள்விகளுக்கான பதில்கள் சக்தி ஆறு என்பது இந்தியா மற்றும் இலங்கை என்ற இரண்டு நாடுகளுக்கிடையே நடைபெறும் ராணுவ பயிற்சியாகும் பி டபிள்யூ டி ஆப் எனும் மொபைல் செயலியை அறிமுகம் செய்துள்ள இந்திய அமைப்பு இந்திய தேர்தல் ஆணையம் மூன்றாவது கேள்விக்கு அனுப்பதில் சமீபத்தில் சீனாவின் உலகளாவிய கட்டுமான திட்டமான பெல்ட் ரோடு இனிஷியேட்டிவ் திட்டத்தில் இணைந்துள்ள முதல் ஜி நாடு இத்தாலி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 இனி இன்றைய கேள்விகள் மண்கட்டிங் என்ற முறை எந்த விளையாட்டோடு தொடர்புடையது இரண்டாவது கேள்வி சமீபத்தில் காலமான அசிதா எந்த துறையுடன் தொடர்பானவர் மூன்றாவது கேள்வி உலக திரையரங்கு தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது மீண்டும் சந்திப்போம் நன்றி